பாடம் நூற்றி எழுபத்தி ஒன்று பயணத்தின் போது மீடான பகுதிகளை கடந்தால் தக்பீர் கூறுவது பள்ளத்தை கடந்தால் தஸ்பீ கூறுவது தக்பீர் கூறும்போது குரலை உயர்த்தாமல் இருப்பது